நம்முடைய நியமனுக்கு நாம் அதிகமாக நன்றி சிறுத்துக்கொள்ள கடமை வெளிப்படுத்தி பாகங்களை முதலாவது நிருபம் முதலாவது அதிகாரம் நீங்கள் அறையை கட்டிக்கொண்டு வெளிப்படும் போது உங்களுக்கு அழைக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக் கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் உங்களுக்கு அழைக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் என்று பரிசுத்த ஆவிய அனைவர் திருடம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் மிகுந்த ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் அறிந்திருக்கின்றோம் அடைந்து கொள்வதற்கு மனதின் அறை எப்பொழுதும் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆமியான போன்றது என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் நீ கொண்டிருக்கும் பொழுதே உலகம் இல்லாமல் சுத்திக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது அப்படியே ஆத்துமா ரேவனுடைய ஆத்துமக்களிலே பாவங்கள் அடிக்கடி போராடி போராடி சோதனைகளை உருவாக்கி மனமானது தேவனை விட்டு விலகும்படியாக செய்து விடுகின்றபடினால் மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் திருமணம் பெற்றுகின்றார் மத்தியில் பதினைந்தாவது அதிகாரம் இருபது வருஷங்களில் இயேசு சொல்லும் பொழுது மிதமாக வாசிக்கலாம் புறப்பட்டு இப்படியில் இதயத்திலிருந்து கொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் பூசணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று அருமை லட்சகராக சுகர்சு சொல்லி இருக்கின்றபடியால் நம்முடைய ஆத்மா தூய்மையாக காத்துக் கொள்ளப்படுவதற்கு மனதின் அறை கட்டப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார் இந்த மனதுக்கு பல மாசல்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால்தான் அறைவீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு பிளாவி நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று ஈசுனா அவர் கற்றுக் கொடுத்தார் அரைவீடு என்று சொன்னால் வீட்டில் என்று சொல்லி யோசுனாவின் எந்த அறை வீட்டுக்குள்ளும் அவர் காடு ஒழிப்பை ஜெயித்தார் நிர்ணயமாக இந்த வீட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதற்குள்ளிருந்துதான் பொல்லாத சிந்தனைகளும் மோசமான வாழ்க்கையை செய்வதற்கான தூண்டுதல்களும் உருவாகி வருகின்றது ஆகையினால் இந்த மனதிறை கட்டப்பட வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் யாருடைய மனம் கட்டப்படவில்லையோ அவர்கள் தூய்மை அடைய மாட்டார்கள் அவர்கள் இறைவன் மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ள மாட்டாள் என்று திருமலை நமக்கு கற்றுத்தருகின்றபடியினால் இயேசு கிறிஸ்துவத்தினால் மீட்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளாகி நாம் நம் இயேசுநாதருடைய பிள்ளைகள் என்று மாறுவெட்டிச் செல்வதற்கு தகுதி அடைந்திருக்கின்றதான நம்முடைய மனதை கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் நேற்று வரைக்கும் பரிசுத்தமாக இருந்திருக்கலாம் நம்முடைய மனதிலே தீமையான உணர்கள் உருவாகிவிடுமானால் அந்த பரிசுத்தம் அணிந்து போய்விடுகிறது என்று வேதாகமத்தில் வாசிக்கின்ற பொதுவாக மனுஷனுடைய உள்ளத்தில் கண் பார்க்கின்ற பார்வைகளிலே இதமான அசுகள் உண்டாகி அசுத்தமானவளை பார்க்கின்றபடினால் உள்ளம் தூய் அடைகின்றது தூய்மை இழந்து போகிறது என்று சொல்லி சொல்லுகின்றபடினால் கண்களின் காட்சிகளை குறித்து கமனமாக இருக்க வேண்டும் என்று சாதபொழிஞானி பிரசிங்கம் புஸ்தகத்தில் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது உன் கண்களின் காட்சிகளிலும் நட ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறியும் ஆனால் இவை எல்லாவற்றின் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து அறிய வேண்டும் என்று சொல்லி பார்ப்பதற்காக கண்கள் வாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அழைந்து திரிந்து கொண்டிருக்கின்றது அழிந்து கொண்டிருக்கிறது நம்ம இல்லாதபடிக்கு நம்மை அடைக்கி ஆள வேண்டும் மனதை கட்ட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியாக சொல்லுகிறார் என்பதை தேவசமுத்திரம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறார் வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு உன் வாளிப நாட்களில் உன் இறுதியை பூரிப்பாக்கட்டும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்களின் ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவனை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி என்று சொல்லியிருக்கின்றான் நாம் அதை அறிந்திருக்கின்றோம் நாம் தவறு செய்யும்போது ஆண்டவரம் தண்டிக்கிறார் என்பதை அறிந்திருக்கின்றோம் இந்த தண்டனையோடு கூட விடுவதில்லை தேவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை மருமையில் கிடைக்கூடிய எல்லா மகிமையான வாழ்க்கையில நம் இழந்து போக முடியும் என்று சொல்லுகின்றபடி மனதின் அறையை கற்றுக்கொள்ளுங்கள் பதினொன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசவத்தை வாசிக்கின்ற பொழுது பெரிய தீர்க்கத்தரிசியாகி தாவியது பெரிய சங்கீத வித்தியான ஆண்டை விட்டு இறுதியத்து கேட்ட புருஷனாக இருந்தவர் ஒரு பெரிய பாதகமான பாவம் செய்வதற்கான சூழலை உண்டானது கண்களின் காட்சியினால் உருவானது என்று இ சாமுகள் தீர்க்க தரிசின் புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாசிக்கலாம் ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவிதன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பருகின் மேல் உலாவி கொண்டிருக்கும் போது பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பறிக்கின் மேலிருந்து கண்டான் அந்த ஸ்திரி வெகு சௌந்தரியமாக இருந்தாள் காண்கின்றது அவன் பார்த்த பார்வையானது அவனை செய்ய தூண்டிவிட்டது என்று சொல்லித்திருந்தது கண்களின் காட்சிகளுக்கு எதையும் பார்க்கலாம் எதையும் கேட்கலாம் என்று சொல்லிவிட்டு அலைந்துவிடாதபடி அது மனதிலே தோண்டி மனதை அசூசிப்படுத்தாது மனதின் அறை கட்டப்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் சில வயதிலே பிள்ளைகளுக்கு பள்ளிப்பாடத்திலே மூன்று குரங்குகளை போட்டு காண்பிப்பார்கள் மாற்றிக் கொண்டு ஒரு குரங்கு இருக்கும் கண்ணைப் பற்றி கொண்டு ஒரு குரங்கு இருக்கும் காதை மூடி கொண்ட ஒரு குரங்கு இருக்கும் தீயவை கண்களை மூடு தீயவைகளை கழ்காத மூடு தீயவைகளை பேசாதே மாயை மூடு என்று சொல்லி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள் இன்னைக்கு பெரியவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டிய அவசியத்தை நாம் வந்திருக்கின்றோம் அதனால் பிரியமான தேவ ஜனமே உலகத்திலே காணுகின்ற எல்லாவற்றையும் எல்லா வார்த்தைகளும் கேட்பதற்காக நமக்கு கண்ணும் காதும் கொடுக்கப்படவில்லை இறைவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக இறைவனுடைய தரிசனங்களை காண்பதற்காக நம்முடைய கண்கள் ரட்சிக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டிருக்கின்றபடியால் மனதை அசூசிப்படுத்தாமல் இருப்பதற்கு பார்வைகளை மிக கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆலயத்துக்குழு தான் இருக்கின்றோம் பார்வைகள் வேறுபட்டம் செல்கின்ற பொழுது அசூசியான இடங்களுக்கு செல்லுகின்ற நம்முடைய மனம் அசூசி அடையும் என்பதை அறிந்துதான் அப்போது பேசுகின்றார் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவனாக பேவன் அளிக்கிற அடைந்து கொள்வதற்கு மிக கவனமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றபடியால் துணிச்சலின் பிள்ளைகள் மிக தெளிவுடைய உலக மக்களை போல காட்சிகளை காண்பதற்கு கடந்து செல்லாதபடி இன்றைக்கு டிவியிலும் மற்றபடி இன்டர்நெட்டிலும் கம்ப்யூட்டரிலும் ஆபாசமான அருவறுப்பான அசிங்கமான மனிதர்கள் பார்க்கக்கூடாத துரிச்செய்திகள் எல்லாம் அங்கே காட்சிகளை காண வைத்து வாலிப உள்ள கட்டு சீரழிந்து ஒரு காலமாக இருக்கின்ற வேதம் சொல்லுகின்றது பாவம் பூர்ணமாகும் மரணத்தை பிறப்பிக்கும் என்று எழுதியிருக்கின்றால் இந்த உலகம் அழைக்கப்படுவதற்காக பாவம் பூர்ணமாகிக் கொண்டே இருக்கின்றது அந்த பாவமான உலக மக்கள் மக்களை நாமும் கடந்து சென்று அந்த பாவத்தை பார்க்கிறதுக்காக கடந்து செல்லாமல் அநேக வாலிபர்களுடைய பாவரிக்கைகளை கேட்கும்பொழுது மிக பயங்கரமாக பரிதாபமாக இருக்கின்றது இன்றை வேலைக்காக செய்து தேட புகழ்ந்த மக்கள் அல்லது பரிசு எழுதிவிட்டு பாஸ் என்று பார்க்க வேண்டும் என்று இன்னும் ஏற்றுந்தவர்கள் அடுத்த பட்டணம் நட்டும்பொழுது ஆபாசங்களை பார்க்கிறார்கள்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 ஒரு பரிசுத்த வாழ்க்கை கிடைக்கப் போகின்றது அவரது தான் பரவாயில் ராஜ்யத்துக்கு செல்வார்கள் என்பதை ஓலத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றனர் இரண்டு பதினொன்றாம் அதிகாரம் மூன்றாம் விவசாயத்தில் அப்போது பரிசுத்த போதில் கொழுந்து சபையுடைய மக்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை எழுதினதாக வாசிக்கலாம் ஆயுத சர்ப்பமார்ந்த தந்திரத்தினால் ஏவாலை வஞ்சித்தது போல உங்களுடைய மனமும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று எழுதுகின்றார் பிள்ளைகள் சில வேலைகளை விதமாக தேவனமிட்டு விலகக்கூடிய மனதிலும் வந்துவிட முடியும் அதை குறித்து அவர் சொல்லுகின்றார் சர்ப்பமார் எப்படினும் ஆகியும் சர்ப்பமார் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்து கொடிய சோதனைகளை மாற்றி போதித்து அந்த வார்த்தைகளை மீறுவதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்துவிட்டு சார்பும் நடந்து போய்விட்டது ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் சில வசனங்கள் இப்படி நாம் ஆசைக்கலாம் தேவநாயகளை பார்க்கணும் சப்பமானது சப்பமானது நடந்ததுல அதனைக்கின்ற அப்படியெல்லாம் பாவத்தை குறித்து அவர்கள் ஒன்றும் பேசவில்லை தானே சும்மா பேசி கொண்டுதானே இருந்தோம் பொழுதுபோக்குதானே பேசணும் என்று நம்ம அநீகர் என்னலாம் இங்கேதான் வேதனைகள் உருவாக முடிகிறது என்று சொல்லுகிற சர்ப்பமானது ஏமாலை வஞ்சித்தது போல உடையின் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகப்படும்படியாக கடுக்கப்படுவோம் என்று சொன்னிபருகின்றார் எழுதப்பட இருக்கிறது தேவனாகி கருத்து உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பாரிக்கலும் சர்ப்பமானது தந்திர உள்ளதா இருந்தது அது சிறிய நோக்கி நீங்கள் சகல வெளிச்சங்களின் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ சர்பத்தை பார்த்து தோட்டத்தில் சர்ப்பத்தை பார்த்து கணிகளை நடுவில் குறித்து தேவன் வேண்டாம் என்று சொன்னார் என்றால் இப்படி இருந்ததற்கு ஒரு சம்பாஷம் ஏற்படுகின்றது இப்படி ஆண்டவர் இப்படி சொன்னார் என்று சொல்லி கேட்க சர்ப்பத்துக்கு தெரியும் இப்படி சொல்லவில்லை என்று சொல்லி அதனால சர்ப்பவீதமான இடத்தில் உண்மையை கிளவே பாவம் செய்ய நீர்தலுக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது இல்ல எல்லா கருச மிருச்சத்தினுடைய கனியும் புசிக்கலாம் தோட்டத்தின் அடுவிலுள்ள நன்மைதி மீறியத்தக்க மிருச்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது இந்த செத்து குடிவில் சற்பம் நீங்கள் சற்பம் நீங்கள் என்றும் இதை புசிக்கு நாளிலே உங்கள் கண்ட திறக்கப்படும் என்றும் அறிவார் என்றும் அறிந்து தேவர்களை போல இருப்பில் என்று தேவன் அறிவார் என்றது பிரித்த புசிப்புக்கு நல்லதும் அந்த சர்ப்பம் போய்விட்டது சின்ன உரையாடல் சத்தியத்திற்கு மாறான சில செய்திகளை சொல்லிவிட்டு சிலர் போய்விடுவார்கள் நம்முடைய உள்ளத்தில் ஒருவேளை அப்படியும் இருக்கலாமோ அதனால்தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் குறைவாக இருக்கின்றதோ அதனால்தான் நம் தரித்திரமாக இருக்கிறோமோ என்கிற எண்ணங்கள் எல்லாம் உண்டாகி தேவையான கற்பனை மீறும்படியான மனநிலைகளை வந்துவிடுகின்றது அப்படி அநேகர் கிறிஸ்துக்குள்ள வந்தவர்கள் மறுபடியும் உலகத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கின்ற காலமாக இருக்கின்றபடினால் மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் உரையாடலுக்கு இடம் கொடுக்காதபடி அப்படி கேட்கிற எல்லாருக்கும் எல்லா காரியத்தையும் சொல்ல வேண்டும் என்று விரும்பாத அவசியம் இல்லை அப்படி சொல்லவில்லை ஒரு நாள் இடத்தில் நீர் எந்த நல்ல வேணாலும் செய்கிறீர்கள் என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி பரிசுகள் வந்து கேட்டார்கள் நான் உங்களிடத்தில் தேவனால் உண்டாயிட்டோ மனுஷனால் உண்டாயிட்டோ என்று சொல்லி கேட்டபொழுது இதில் கூடி பேசுகிறார்கள் தேவனால் உண்டாயிட்ட என்று சொன்னால் ஏன்சானம் என்று கேட்பார் மனுஷனால் உண்டாயிட்ட என்று சொல்லி சொன்னால் மக்கள் எல்லாரும் தீர்க்கத்திற்கு சொல்கிறார்கள் நம்ம கல்லெடுத்துவார்கள் ஆகினாலும் எங்களுக்கு அது தெரியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுகிறார் தெரியுமா நானும் எந்த அதிகாரத்தினாலே செய்கிறேன் சொல்ல மாட்டேன் சொல்லிவிட்டு கடன் தெரிவிக்கிறார் எல்லிடத்திலும் எல்லாத்தையும் பேச வேண்டும் விரும்பாதீர்கள் இறுதியை ரகசியங்களை அறிந்து அதற்கு மாறான மேற்றுமையான உபதேசங்களை தந்து உங்களை தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலக செய்வதற்கு இன்றைக்கும் சாத்தான் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறார் என்பதை தேவ சமத்து சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அந்த ஏதேனில் ஒரு சர்ப்பத்து புகுந்தது போல இன்றைக்கு அநேக சர்ப்பங்களைப் போன்ற மனிதர்கள் தேவனை மனிதர்களை விலக செய்வதற்கான சர்ப்பங்கள் உலகத்தில் உணவிக் எல்லிடத்திலும் பேச்சுவார்த்தை இடம் கொடுக்காதபடி ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லியிருக்கின்றபடி நான் நல்லொழுக்கத்தை அப்படி யாராவது இதையும் சொல்லிவிட்டால் கூட நம்முடைய மனதிலே பழிய விடாதபடி மனதின் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தாவிய சொல்லுகின்றார் இப்படி உரையாடிவிட்டு சாத்த சர்ப்பம் போய்விட்டது அகத்தில் பறந்து கொண்டுதான் பேசிக்கொண்டேன் இந்த சர்ப்பம் பறவை நாகம் என்று சொல்லி ஆதில் அதற்கு பெயர் நகருவா என்று நகண்டு தரையுட்டு இறங்க முடியாதபடி தரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது புழுதியை திண்டுகொண்டிருக்கின்றது அதனால் சர்ப்பம் ஆதி காலத்தில் ஆதாயத்திலே கொண்டிருந்த ஒரு சர்ப்பமாக இருந்தது அது ஏவாளை இவ்விதமாக சொல்லி சாப்பிட்டால் சாகமாட்டீர்கள் தேவர்களை போல் ஆகிவிடுவீர்கள் நன்மேதையும் என்னதென்றெல்லாம் அறிந்து விடுவீர்கள் ஆகினாலும் கடவுள் உங்களை பிசைய கூடாது என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டது உங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்படா பாவம் என்றால் என்ன தெரியாத உள்ளம் நம்மளோட பாவத்திலே பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவத்திலே சீரித்து பாவத்தில் மூழ்கி மூழ்கடிக்கப்பட்டு ஏசு நிறுத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் வெளிநிலைய சென்றுவிட முடியும் ஒரு பாவம் அறியாதிருந்த ஏமாறே வஞ்சிக்கப்பட்டு போறது நிச்சயமாக இருக்குமானால் நம்மவர்கள் மனதின் அறையை மிக கவனமாக கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுவார் எந்த வார்த்தைகளும் நம் ஏற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு மாறாக பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் உபதேசத்திற்கு மாறாக எந்த பெரிய போலகன் கொண்டிருந்தாலும் பெரிய அற்புதங்கள் நடப்புகிறது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது போது அங்கே களைகளை விதைக்கும் போது இந்த களை நிலத்துல விழுந்து விட்டால் நிச்சயமாக முளைக்க ஆரம்பித்து பயிரை கெடுத்து போடும் என்று எதும் சொல்லுகின்றது பள்ளிக்கூடத்தில் ஒரு பிள்ளை மத்தியானம் அவள் கொண்டு போச்சு வீட்டு அங்க அம்மா அவள் கொடுத்திருக்காங்க சொல்லி அவள் என்பது தெரியும் உமையை கலந்து நாம ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்கிற உணர்வு இணைந்து கொள்வதற்கு இடம் கொடுத்து ஆகினால் புதிய அந்த ஏவாடி உள்ள ஆரம்பித்தது பருத்து புசி காட்டி போனாலும் பார்க்கலாமே இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை என்று சொல்லி மரத்தை பார்ப்பதற்காக கடந்து போகின்றாள் இதுல மரத்து பக்கமே எங்க இருக்குன்னு தெரியாது என கடவுளை சொல்லிவிட்டார் அந்த பக்கம் போகக்கூடாது என்று சொல்லி போகவே இல்லை இப்போது சர்பஞ்சனோட அவங்களுக்கு ஒரு ஆசை உண்டாகி மரத்தை பார்க்க போகின்றாள் வாசிகளை மருத்துவசனம் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிய இப்படத்தக்கம் புசிப்புக்கு நல்லதும் இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறது மாத்திரமல்ல புருஷனை கெட்டுப்போக வைத்து விட்டான் என்று எழுத சொல்லுகின்றன அதனால பிரியமான தேவ அது புசிப்புக்கு இன்பமும் பார்வைக்கு பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு இச்சீக்கப்படத்தக்க விருட்சியமாக இருக்கிறது என்று கண்டு படித்து புசித்த ஒரு விருப்பம் ஒரு கவர்ச்சி உண்டாகிவிட்டது அந்த வார்த்தையான விட பாவத்துக்குள்ளாக இறைவனுடைய கற்பனையை நேரும்படியான மரணத்துக்குள்ளாக கூடிய ஒரு சூழலை உண்டாக்கிவிட்டது என்று சொன்னால் இப்போ நாம் கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்டது யாரோடு பேசுகின்றோம் யாரோடு பிழகிறோம் என்பதெல்லாம் இறை உணர்ந்து வார்த்தளுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அரசனாகி தாவில் அவர் பின்மார்களுடைய ஆலோசனை நடவலும் வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார் மனத்தை உட்காராமலும் கருத்து வேதத்திலே பிரியமாயிருந்து பகது மறுதி வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாய்க்கியவான் அவன் நீர்காலின் ஓதமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து நிலை உதிராமிருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லியரை மனிதன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பது சாத்தானுக்கு தெரியும் கடவுளுடைய ஆசீர்வாக்கம் பெற்றுக் கொள்ளாதபடி உலக நன்மைகளை மாத்திரம் பெற்று செல்ல வேண்டும் என்று மனுமக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றபடி அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாத உறவுகளை அனுப்பி பரிகாசக்காரர்களோடு பழக்கங்களை வைத்துக் கொண்டு அநேகர் கிறிஸ்துவனுடைய ஆசிர்வாதத்துக்கு தூரமாக விலகி போகின்ற காலமாக இருக்கிறது என்று பரிசுத்தம் நமக்கு படிப்புகிறது புன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரிகாசக்கார உட்காரத்தை கருத்துல பெரியமாயிருந்து இரவும் பகலுடைய தியானமாயிருக்கிற கருத்தருடைய சொல்ல வேண்டிய அவசியம்தான் எல்லாரிடத்திலும் என்று சொல்லுகின்றேன் பரிசுத்தமானதை எங்கே போடப்படாதான் பண்டிகை முன்பாக போடாது என்று சொல்லுவேதன் சொல்லுகின்றேன் அதனால் அநேகப்படி பண்டிகை கூட்டங்கள் பற்றி உட்கார்ந்துட்டு ஜாலியாக கொடுத்து போய்க்கு கொண்டு அவர்களை போல் அசுத்தமான வார்த்தைகளை பேச போயிருப்பார்கள் இவர்கள் அங்கிருக்கள் மெஜாரிட்டியாக அசுத்தமான பேச ஆரம்பிக்கும் போது அவைகளையும் கேட்டு அசித்துக் கொண்டு வந்துவிட்டு பின்னர் அதையே சிந்தனையில் உருவாகி பூவஜீவத்தை அளந்து அநேக ஆத்தம் அவிநேசப்படுத்திக் கொண்டிருக்கிறதை காண்கின்றோம் அதனாலே போர் ஜனங்கள் கிடைக்கிற நேரத்தை வேத வாசிப்பதிலும் ஜபத்திலும் செலவு செய்ய வேண்டும் என்று பரிசுத்தாவி சொல்லுகின்றபடினாலே அவர்கள் மிகிதமாக இலையுதிராதிக்கிற மரத்தை போலிருந்து செய்வதெல்லாம் வாய்த்து ஆசீர்வாதத்தை பெறுவாள் என்று சொல்லுகின்றது திருச்சி பெண் படுகிற தெளிவாக நேரத்தை பொழுதுபோக்குவதை பரிகாசக்காரர்கள் விலகி போனவர்கள் துன்பார்கள் மத்தியிலும் செலவு செய்யாதபடி அவங்களும் இல்லையா சொல்லி நம்முடைய லட்சம் வளர்ந்து போவதற்கு இடம் கொடுக்காதபடி மனதின் அறை இருக்க வேண்டும் என்று ஆவியான கூறுகிறார் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் பெருடைய சித்தம் இல்லாதபடி முலர்ச்சி இல்லாதபடி அனுபவம் இல்லாதபடி ஆலோசனை இல்லாதபடி ஊழியன் செய்ய போன அநேகர் பாவத்தில் விழுந்து பரிதிபதித்துக் கொண்டிருக்கிற நாங்கள் கழிப்பிடம் காணுகின்றோம் அதனால திருச்சபை பிள்ளைகள் மிக கவனமாக எங்கே யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நன்மை உணர்ந்து அவைகள் நம்முடைய மனதில் ஒட்டிவிடாது இருப்பதற்கு மனதில் நிறைய பொழுதும் கட்டப்பட்டுக் இருக்க வேண்டும் என்றால் ஊழியக்காரன் எண்ணுகின்ற அநேகர் சாத்தானுடைய பிரதிநிதிகள் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ளு உங்களுக்கு அது தெரியாது நீ அப்போசுடைய வேசத்தை வருவார்கள் என்று ஆச்சரியம் நீடிஷத்தை எந்தவர்கள் கள்ள அப்போ கபடமுள்ள வேலையாட்கள் வேஷத்தை தரித்துக் இருக்கிறார்கள் அது ஆச்சரியம் சாத்தானும் ஒளியன் தூதை வேஷத்தை தரித்துக் கொள்வானே தற்பிதமான வார்த்தைகள் பேசுவார்கள் ஒளியின் தூதன் என்று சொல்வார்கள் ஏசுகிரிஸ்து ஒளியாக இருக்கிறார் அவருடைய தூதருடைய ஒளியாக இருக்கிறார்கள் ஒளியின் தூதராக இருக்கிறார்கள் அதுதான் ஒளியின் தூதர் என்று சொல்லி சொல்லப்பட சாத்தான ஒளியின் தூதருடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே என்று சொல்லி பகல் சொல்லுகின்றார் தேவருடைய மனிதர்களைப் போன்று நடைமுறைகளையும் பாவனைகளையும் வைத்துக் கொண்டு இருப்பார்கள் ஆகையினால் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி பரிசு பகல் சொன்னார் இதை சரியாக தெளி தெரிந்து கொள்ளாதபடி யாரும் ஒருவரு சொன்னதை வைத்துக் கொண்டு சாத்தானை பார்த்து ஒளியும் தோதல் என்று சொல்லி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் வேலை வாக்கியத்தை நன்காக புரிந்து கொண்டு தேவனுடைய ஊழியர்காரலை போன்ற வேஷம் தெரித்துக்கொண்டு ஏராளமான மந்திரவாதிகளும் மாயவித்தை காரணம் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கின்ற மக்களை கிறிஸ்தவ தீவிரமாக செல்கின்ற மக்களை விளவைப்பதற்காக இந்த நாட்களை சுற்றித் தருகின்ற காலமாக இருக்கின்றபடியால் திருச்செவின் பிள்ளைகள் மிக கவனமாக யார் மூலமாக எந்த வார்த்தைகள் இருந்தாலும் உள்ளத்தை அசூசப்படுத்தி விடாதபடி பெற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு மாறாதவர்களை சிந்திக்க வைக்காதபடி மனதின் அறை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார் யோகா நலதினர் இரண்டாவது நிறுவனம் ஒன்பது முதல் பதினொன்று வரை விமர்சனங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்து நிறாமல் மீறி நடக்கிற எவனும் தேவனின் உடையவன் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் ஒருவன் உங்களுக்கு வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராது எந்த உபதேசம் என்று சொன்னால் எல்லாரும் பிரசிக்கிற உபதேசம் அல்ல தேவன் சொன்ன உபதேசம் என்று தேவசமத்தில் அப்போசவர் எழுதுகிறார்கள் அப்போ சிறத்தில் கட்டளை கொடுத்தார் உபதேசிக்க சொன்னார் அவர்களோடு கூட சேர்ந்தவர்களுக்கு தான் அந்த உபதேசங்கள் தெரியும் அப்படி அல்லாதவர்கள் கிறிஸ்துவை ஆரோதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவ உபதேசத்தை வெளிப்படுத்தாதபடி தங்களுக்கு பிரியமானபடி மக்கள் கூட்டத்தை சேர்ப்பதற்காக பிரசரிக்கிற கூட்டங்கள் பெருவிருக்கின்றது கிறிஸ்துவன் உபதேசத்தில் நிலைத்திராதவனோ பிதாவையும் குமாரமே உடையவன் அல்ல கிறிஸ்தவன் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரமே உடையவன் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்து உபதேசத்தை கொண்டு வராது இருந்தால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்து சொல்லாமலும் இருங்கள் அவனுக்கு வாழ்த்துகள் சொல்கிறவன் அவனுடைய ஐக்கிய வைத்துக் கொள்ளாத உபதேசத்தை கேட்காதபடி நம்முடைய செவிகளை அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தாமி என சொல்லுகிறார் பொருட்களிலே பிரசனங்கள் நடக்கலாம் டிவியில செய்திகளை கேட்கும் போது சில செய்திகள் தப்பிதமாக வரலாம் மனதை நாம் என்ன செய்ய வேண்டுமான் கட்டிக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தாமி என் போதிக்கிறார் என்பதை ஆசைப்படுகின்ற விலகும்படியாக கண்டதெல்லாம் கேட்டு குழப்பமடைந்து மண்டலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாளைக்கு ஒரு கூட்டங்களுக்கு சென்று தங்களுக்கு பிடிக்காதபடி கலக்கமடைந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடினா நம் அவர்கள் மிக தெளிவாக தேவன் சிலமை அப்போ சொல் மூலமாக நமக்கு சத்தியத்தை விலக்கிக் கொடுத்து இது மாதிரி சத்தியத்தின் பாதனை நடப்பதற்கான கிருமைகள் நமக்கு தந்துடைய தூய ஆவியை தந்து ஆவியானோடு பேசும்படியான உறவாடுபடியான பாக்கிய நமக்கு கொடுத்திருக்கின்றபடிதான் இந்த கிருமைகளை பாதுகாத்துக் கொண்டு தேவன் தரப்புகின்ற பூர்ணமான கிருமைகளை அடைந்து கொள்வதற்கு எப்பொழுதும் தெளிந்த புத்தியுள்ளதாக இருந்து மனதினரையை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை காட்டி கொடுக்கும்படி தூண்டின பின்பு என்று சொல்லி தூண்டினான அவரை தூண்டினான் என்று சொல்ல பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு பொருளாசி இருந்தது என்று சொல்லி சொல்லுகின்ற தேவையர்கள் நம்முடைய ஆத்மாவை மிக கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும் மீட்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவரே நமக்கு போதுமானவர் கண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் போதுமான நம்பிக்கை நமக்கு இருக்கின்ற சில வேலைகளிலே பொருளாசை நம்முடைய உள்ளத்திலே தூண்ட ஆரம்பிக்கின்றது தூண்டியமை ஆண்டவர்களுக்கு தூரமாக செல்வதற்கான வழிகளை திறந்து விடுகின்றது ஆகினால் சாந்தான் யூதாசுடைய தூண்டினான் என்று இங்கே பரிசுத்த ஆவியான எழுதி நம்முடைய இறுதங்களை தூண்டிவிட முடியும் ஆகினால்தான் எப்போதும் மனதில் அறை கட்டப்பட்டதாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னார் சீமோனின் குமார்நாய் யுவதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி இதயத்தை தூண்டிற பின்பு என்று வாசிக்கிறோம் சாத்தான் உதயத்தை தூண்ட ஆரம்பித்து விட்டால் நடந்து கொண்டிருக்கின்றது அங்கிருந்து எழுந்து கடந்து போகும் தூண்டுதல் வந்துவிடவே அதை செய்ய வேண்டும் என்று விருப்பம் போது உண்டாகிவிட்டது கட்டுப்படுத்தவனால் முடியவில்லை அவனுக்கு கடந்து போனார் என்று சொல்லி பரிசுத்த வேத வாசிக்கிறோம் மத்திய சுயசன் இருபத்தி அதிகாரம் பதினாலு பதினைந்து வருஷங்களிலே இப்படி எழுதியிருக்கிறத வாசிப்போம் என்பவன் என்றால் அவர்கள் அவரை காட்டிக் கொடுப்பதற்காக பிரதான ஆசையிடத்திலே போய் கூலி பேசுகிறான் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம் பன்னிராய் யூதாசாரியான போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான் முப்பது வெள்ளி காசை ஏற்கனவே அந்த அறிமுகமான பேச்சுவார்த்தை நடந்தது பெற்றுக்கொள்ளலாமே ஏன்கொண்டால் என்ன ஏசுநாதர் தலைமறைவாயிடுவார் டபுள் கேண்டானே என்று சொல்லி உள்ள தூண்டின பொழுது இருக்கிறது கம்மியில் கூட திருப்பந்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே ஏனென்றால் அவர்களுக்கு வெளியே இருந்த பொழுதுசி ஊனத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் மனதை எளிதாக நாம் கட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது தேவதோடு ஐக்கியமாக இருந்தால் மனம் அவரை வெளியே போவதற்கு வாய்ப்பே கிடையாது காக்கப்பட வேண்டும் என்று தேவாவிட மனதை தூண்டின போய் சரி உங்களுடைய விருப்பத்தின்படி நான் இயேசுநாதனை காட்டிக் கொடுக்கின்றேன் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் எவ்வளவு கூறி தறிவீர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு காட்டிக் கொடுக்க முன்னுக்கு வந்து இன்று வாசித்திருக்கிறேன் பிரியமான தேவ ஜனமே ரிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உள்ளங்கள் இப்படிப்பட்ட பொருளாதைக்கு நான் தூண்டப்படாத உலகத்தில் வாழ்கின்ற நமக்கு பணம் தேவைதான் பணத்தை எவ்விதமாக அண்ட நமக்கு தர விரும்புகின்றாரோ அவ்விதமாக மாத்திரமே பெற்றுக் கொள்ள வேண்டும் தவிர மாற்று வழியிலே குறுக்கு வழியிலே அதை வேண்டும் என்று விரும்பும் பொழுது அது கொண்டு சென்று விடுகின்றது நம்மை தூரமாக கொண்டு போகிறது என்று சொல்லி பரிசுத்தாவினர் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை உங்களை மக்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஏழு வரை ஒரு சம்பவத்தை வெளியார் தீர்க்கத்தரசின் உடைய எிசாவின் வேலைக்காரன் கேசி என்பவன் அவன் கையிலே வாங்காமல் விட்டுவிட்டார் என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் விட்டுவிட்டார் நான் அவன் பிறகே ஓடியவன் கையிலே ஏதாக வாங்குவேன் என்று கற்ற ஜீவன் மேலே ஆணையிட்டு நாகமானுக்கு சீரியா தேசத்தினுடைய படைத்தலைவன் படை கூட ஏராளமான பொன்ட காணிக்கைகளோடு கூட கடந்து வந்தான் தரிசனத்தியாதியை குணமாக்கிவிட்டால் இவையெல்லாம் அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடிக்கணக்கான செல்வத்தோடு அவன் கடந்து வந்தான் பெரிய எலுசா நடத்த படைக்கு செல்லுகின்ற பொழுது எலிசா சென்றார் என்று எனக்கு தேவையில்லை இத்தேவனுடைய வார்த்தை கீழ்படித்தபடினாலே தேவையான வார்த்தை சுகமாக்கி இருக்கின்றது இனி தேவனுக்கு ஆராதனை செய்கிற சொல்லி புத்திமதி சொல்லி வாங்க மறுத்து அனுப்பிவிட்டார் இங்கே ஊனியத்திலே கஷ்டம் ஊழியர்காரில் கூட சரியான சாப்பாடு தீர்க்கத்தை செல்லி புத்தர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருந்தார் ஒரு விடவர் எல்லாரும் பொழுது காட்டிலே போய் காய்கறி பறிக்கப்படும் காய்களை பறித்துக் கொண்டு போட்டதாகவும் விஷயம் இருந்ததாகவும் இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறது முந்தைய பிந்தைய பாகங்களிலே அப்படி கஷ்டம் இருந்த போதிலே கடவுள் வாங்கக்கூடாது என்று சொன்ன காசை மனதில் வாங்கவே மாட்டார்கள் எத்தனை கோடி செல்வமாக இருந்தாலும் வாங்கவே மாட்டார்கள் அவருடைய மனம் வந்து அதற்கு இடம் அவர் சிலருடைய மனமதற்கு இடங்கி விடுகின்றது அதனுடைய விளைவு என்ன என்பதை பிண்டிய பாகத்தில் பார்க்க முடியும் பிரியமானவனே இப்படி தேவனுடைய மனுஷன் வாங்க மறுத்துவிட்ட காசை மனுஷனாகி எலிசாவுக்கு வேலைக்காரன் இருந்த கே ஆசு அதை வாங்க வேண்டும் என்று விரும்பினான் என்று செல்வே சாத்தானுடைய உறுதியத்தை தூண்டி இருக்கிறான் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது ஆண்டு நீங்க நினைக்கிறேன் கன்னியாகுமரிக்கு வடக்கை ஒற்றியால என்ற கிராமத்திலே ஒரு அம்மா பதினெட்டு வருஷமா வாய் பூசாமல் இருந்தார்கள் எங்களை ஆவியான வெளிப்படுத்தி அந்த வீட்டுக்கு கடந்து போய் ஜெமித்து அந்த அம்மா வாய் பூசி சுகமடைந்தார்கள் பின்னர் அவளுக்கு சொன்னால் எங்களுடைய விலாசத்தை என்ற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் இரவுதான் இந்த வீட்டுக்கு சொல்லி பத்து மணிக்கு ஒரு கடைசி பஸ் வள்ளியில் இருந்து வரும் அதில் இறங்கி கடந்து போயிட்டு அந்த குடும்பத்துக்காக ஜெமித்து விட்டு அதிகாலையில் யாரும் இழந்திருப்பதற்கு முன்னால் நாங்கள் அந்த வீட்டில் ஜெமித்து விட்டு கடந்து வந்து விடுவோம் மந்திரவாதிகள் எல்லாம் விடுதலை கிடைக்கவில்லை இந்த அம்மாவுக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்று ஊரில் நான் சொன்னவுடனே பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு இந்த வீட்டில் போய் கேட்டிருக்கிறான் அவருடைய விளாசம் எங்கே எங்கே இருக்கிறார்கள் என் பையனை கூட்டிக்கொண்டு ஜெவம் பண்ண வேண்டும் என்று சொன்னபோது அவருடைய விளாசம் எங்களுக்கு தரவில்லை எங்கிருந்து வருகிறார் என்று எங்களுக்கு தெரியாது வருகிறார்கள் ஆனால் அதிகாலையில் போய்விடுகிறார்கள் யாரை பார்க்க முடியும் என்று பக்கத்தில் எல்லாரும் சொல்ல இந்த ஆளுநர் சரி காவலில் இருந்து இருக்கிறார் கடை சுபந்தால் எப்படி பத்திர மணிக்கு இங்கு வரலாறு என்று காவலிருந்து ஒரு நாள் எங்களை கண்டுபிடித்துட்டார் அவரைய கண்டுபிடித்து எங்கள் பின்னாலே வந்தார் போன உடனே அழைத்துக் கொண்டு வருகிறேன் அனுப்பிவிடுகிறேன் பேசிக் கொண்டிருந்தார் நாங்கள் கடவுளின் உத்தரவு இல்லாமல் ஜெயிக்கிறது இல்லை நாளை காலை வந்து பாருங்கள் நாங்கள் விளக்கஞ்செலு அனுப்பிவிட்டு ராத்திரி ஜபத்தில் இருக்கும் ஆண்டவர் சொன்னார் அவனுக்காக ஜெயிக்கக்கூடாது இந்த ஊரில் என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்கின்றவன் என்னுடைய மார்க்கத்துக்கு எதிராக வேலை செய்கின்றவன் வீட்டில் சாபம் ண்டா எடுக்கின்றது அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அறிக்கை செய்தால் அவனுக்கு கூடாது என்று புறப்படும் பையனை கூட்டிக் கொண்டு வந்துவிட்டார் ஆண்டோட நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இவர்களோடு கூட சேர்ந்து கடவுளுக்கு ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது கடவுள் உங்களுக்கு விடுதலை தருவார் நாங்கள் வீட்டார் கூப்பிட்டு வரவில்லை கடவுளை அனுப்பிதான் நாங்கள் வந்தோம் இந்த மக்கள் கடவுளை தேடிக்கொண்டிருந்தபடினால கடவுளை கடவுளை தேடினால் உங்களுக்கு ஜெமிக்கும் கொடுப்பார் நாங்கள் ஜெமிக்க மாட்டோம் கொண்டு வீட்டில் விட்டு விட்டாரி வந்து விவேகானந்தபுரம் வந்து இப்போது சித்தியங்கூரு ஆகியிருக்கிறது அப்போது தான் இந்த வேலை ஆரம்பமாகி கொண்டிருந்தது ஒரே கட்டடங்களா கட்டுவதற்கு பெரிய புல்டோசோலா வைத்து வேலை நடக்கும்போது அது பக்கத்து டீ கடை எங்களுக்கு அங்கிருந்து புண்ணை எடுக்கி போக வேண்டும் நாங்கள் எனக்கு ஒரு ஐம்பது ஏக்கர் நிலம் இருக்கிறது ஒரு ஏக்கர் நிலம் இவ்வளவு நிலம் கொடுத்து ஒரு தேவாலயம் கட்டி கொடுத்து என்னுடைய பையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி லஞ்சம் வாங்கி யாருக்கும் சோர் கொடுக்கிறது விருப்பம் இல்லை நாங்கள் அப்படிப்பட்ட ஊழியக்காரர் வேற ஆறு இடத்துல சொல்லணும் என்று சொல்லமாக பிரியமான தேவ ஜனமே விரைவரை பற்றி அறிய வேண்டிய அறிவு நமக்கு இன்னும் வளர வேண்டும் அழிந்து போகிற செல்வங்கள் செலுத்தி அழியாமல் நாம் நினைக்கின்ற கடவுள்தானை இப்படி நடத்துகிறார் என்று நிச்சயமாக இல்லை என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் மனதினரை கட்டிக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஆவியானுக்கு அப்படிப்பட்ட மனம் உருவான சாத்தான மனதை தூண்டின பொழுது இயேசுநாதிரி விலைக்கு காட்டிக் கொடுப்பதற்கு நடந்து போய்விட்டான் உபதேசத்தை விட்டுவிட்டு பொருளாதியாகி விக்கிரகார்கு நேராக மனதை செலுத்துவோமானால் ஆண்டவரை நாம் காட்டி கொடுக்கிறோம் என்பது பொருளாகிவிடும் என்பதை அறிவித்துக் கொடுக்கின்றேன் கையாசி விதமாக பொறியியல் கையாளாக ஊழியக்காரனாக இருந்தவன் அந்த ஆண்டவன் வேண்டாம் சொன்ன ஆசிர்வாத்தை பெற வேண்டும் என்று நாகமர்ந்தான் அவன்போது எதிர்கொண்டு போகிற குறித்து சுக செய்தியா என்று கேட்டான் அதற்கு சுக செய்திதான் திருக்குத்தி புதலில் இரண்டு வாழ்வான் எப்ராஹிம் மலை தேசத்திலிருந்து எண்ணத்தில் வந்தார்கள் அவளுக்கு ஒரு தாழ்ந்து வெள்ளியும் இரண்டு மாசுபத்திரங்களை தர வேண்டும் என்று கேட்க ார் கடவுளை விட்டு விலகின்ற மாறிவிடுகின்றது ஊழியகாலை வந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக வைப்பதற்கு ஒரு நாள் வெளியே வேண்டும் என்று என்னுடைய கேட்க சொன்னார் யஜமானுடைய பெயரையும் கெடுத்து ஆண்டவனுடைய நாமத்தை தூசித்து ஆண்டவர் வேண்டாம் என்று விலக்கின ஆசிர்வாத்தை சாபத்துக்குரிய பொருளை வேண்டும் என்று அவர் விரும்பி கடந்து போகும் பொழுது என்ன சம்பவிக்க போது என்பது அவருக்கு தெரியாது பொருளாதையும் சார்ந்த நம்ம கடந்து செல்லும் அவனை வரிந்து இரண்டு தாளந்த வெளியே இரண்டு கைகளை இரண்டு மாட்டு வசனங்களோடு கூட கட்டி அதற்கு முன்பாக சுமந்த போகத்தன் இரண்டு பேர் மேல் வைத்தான் அவன் மேட்டண்டைக்கு வந்த போது அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷனை அனுப்பிவிட்டான் அவர்கள் போய்விட்டார்கள் எஜமானுக்கு முன்பாக நின்றான் கே ஆசியே எங்கே இருந்து வந்தா என்று எலிசா கேட்டதற்கு அவனோடு அறியா எங்கும் போகவில்லை என்றா வருகிறான் என்று சொல்லி குடிசைக்குள் இருந்து கொண்டே அவர் ஆவிலே கண்டு தரிசனம் கண்டு சொன்ன மனுஷன் இந்த கேஆசியிட நாகமான் என்று சொல்லக்கூடிய சீரியா தேசத்து மனனுடைய படைத்தலைவன் வருகின்றான் புஸ்டர் வருகின்றான் என்று சொல்லி இந்த கை ஆசிடத்தில் போகவில்லை இங்கேதான் இருக்கிறேன் என்று சொல்லி வரும் இப்படியான துணிகரமான சூழல்கள் எப்பொழுது தெரியுமா தேவனுடைய கட்டளை மீறிவிட்ட பொழுது சாத்தானுடைய இதயத்தை தூண்டிவிட்ட பொழுது தேவனை விட்டு விலகும்படியான சூழலில் உருவாக்கிவிட்ட பொழுது பேருடைய மகிழ்ச்சி நடத்திலும் வைத்து நிற்கக்கூடிய மனதிலே உண்டாகிவிடுகின்றது பொது சொல்லுபடியான துணியரங்கள் உருவாகிவிட்டது அப்படியெல்லாம் ஒரு இடத்துக்கும் போல என்பதும் கார்ந்திருக்கிறேன் அவன் இதனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது மனிதர்கள் மனிதர்களுடைய தப்பாச்சு பிரசனத்தில் பேசிங்கிறீங்க இந்த கீழாசனத்தில் என்னுடைய மனவனோடு கூட வரவில்லையா பணத்தை வாங்க ஒவத் தோப்பங்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களை வாங்கிறதுக்கு இது காலமாக ஆகையால் நாகமானின் குஷ்டம் உண்மையும் ஒரு சந்ததியாரை எந்தைக்கு பிடித்திருக்கும் என்றால் உடனே அவர் உறைந்த மலை நிறமான அவர் சமூகத்தை விட்டு புறப்பட்டு உலகத்தில் சாபம் நிறைந்திருக்கின்றது ஆசீர்வாதங்களும் சேர்ந்த நம்ப என்பதை மறந்து விடாது பின்னர் யாரும் நம்ம விடுவிக்க முடியாது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற எல்லாமே கொள்ளி அடித்தது கொலை செய்தது கலவு செய்தது விமச்சாரம் செய்தது உலகத்தில் அசுத்தமான வாழ்க்கை செய்த கருத்தில் எல்லாம் பணம் பெருகி அந்த பணத்தை இன்றைக்கு இவ்விதமாக ஊழித்து கொடுத்தாலும் நிம்மதி கிடைக்காதா மோட்சம் கிடைக்காதா என்று பலர் வேண்டாம் என்று சொல்லுகின்ற மொழியே மாறுமறை மறுத்துவிட்ட காரியத்தை இப்பொழுது ஆட்சித் தோட்டம் வீடு கட்டதற்கு இதுவா காலம் ஏசுநாதன் நாளைக்கு வருவார் என்று பிரசங்கம் செய்கின்றவர்களும் இன்றைக்கு உலகத்தில் எந்த தோட்டத்தை வாங்கலாம் எந்த எஸ்டேட்டை வாங்கலாம் என்றுதான் அழைந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர பேசுநாதருக்காக என்ன செய்ய வேண்டும் பேசுநாதர் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பேசுநாதனுடைய திருச்சமைக்கு தேவ ஜனவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணமற்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் நம்முடைய மனதின் கட்டப்பட்டதாக இருப்பதாக பிரியமான தேவ ஜனமே கருத்தர் கொடுப்பதை மாற்றம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டு ஜீவனை கொடுத்தது அதோடு கூட எல்லாவற்றையும் கொடுப்பதை நிச்சயமூலமாக எழுதியிருக்கின்றபடியால் ஒன்று அவர் கொடுக்கின்ற திருப்பந்தில பந்து கொண்டு தூண்டால் என்னையும் உங்களையும் தூண்டுவது லேசான ஒரு காரியம் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் அப்படி பேருக்கு நாம் செய்ய ஒரே ஒரு காரியம் தெரியுமா நம்முடைய மனம் இறைவனை விட்டு விலை இருக்கும்படி பெற்றுக் கொண்டிருக்கிறோத்தை நிலகாதிருக்கும்படி மனதில் அறையப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பரசுமி அனுமதி சொல்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறது ஒரு அருமையான விசுவாச குடும்பம் அப்போ சில பேர் காலத்திலே எல்லாரும் ஆஸ்திகளை விட்டு பொதுவாக வைத்து அனுபவித்துக் கொண்டிருந்தால் என்னென்னால் ஈத மதத்தை விட்டு எல்லாரும் போய்விட்டது யாரும் வேலை தர மாட்டார்கள் யாருமே உதவி செய்ய மாட்டார்கள் வெறுப்பெல்லாம் உள்ள எண்ணம் நம்முடைய ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டும் எல்லா மக்களும் போசிக்கப்பட வேண்டும் யாரையும் நாம் பட்டினியாக விடக்கூடாது யாரும் ஏழைகள் அண்ணாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எண்ணத்தில் விட முடுக்க கூடாது என்று சொல்லி எல்லா தனவந்த சொத்துக்களை வித்து வைத்து எல்லாரும் ஒரே மாதிரியாக ஒரு சிவாச குடும்ப ஞானம் பற்றி மனசுத்தாகி பெற்றவர்கள் அவர்களது காணி ஆட்சிகளை விற்றார்கள் விற்று முடித்தவுடனே இருவருக்குள்ளே ஒரு தூண்டுதல் உண்டானது சாத்தார் தூண்டினது போல இந்த பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டால் ஒரு எண்ணம்யுமா பாலியம் வைத்துவிட்டு பாலியம் கொடுக்கலாமே போகிறோம் ஆனா கடவுள் பார்ப்பார் உணர்வு அழிந்து போயிட்டது சாத்தான் இணைத்து தூண்டி என்ன நடக்கு தெரியுமா வய்வீக பார்வைகள் குறைந்து போய்விடுகின்ற ஆண்டவரோடு உரமாடினவர்கள் ஆண்டவர் சொன்னதை எண்ணினவர்கள் தூண்டினவுடனே அதை மறந்து தம்முடைய மனதின் விருப்பத்தின் முடியை வாழ வேண்டும் என்கிற எண்ணம் ஒன்றாக ஆரம்பித்து விடுகின்றது அப்படிப்பட்ட அநேகரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களை போல நாமம் இருக்கலாம் என்று எண்ணுகின்றோம் பெரிய மாணவனே கிடைக்காது வைத்து விட்டு ரெண்டு பேரும் பேசினார்கள் இந்த அம்மா ரொம்ப ஞானமா சொல்லி முதலுக்கு வந்து கொடுங்க நான் கொஞ்சம் புரிஞ்சு வர்றேன் தந்தருமா அவர முன்னால எப்பொழுதும் பெண்கள் தான் தெரியுது ஏவாள் தான் இருக்கிறார் இந்த அம்மா அவரை முன்னால அனுப்பிச்சு இவரு பாதிப்பணத்தை கொண்டு இப்ப அப்போ பாத்துல கொண்டு வைக்க போறாரு இவர்கள் இப்படி செய்திருக்கும்பு யாருக்கு தெரியும் தெரியுமா பேதருக்கு தெரியும் கூட யாருந்தா என்னதான் மீன் பிடிக்கிறவர்களானே பள்ளி விட இருக்க மாட்டாரு நினைக்கிறேன் பைசா கொடுத்தா எண்ணி பார்ப்பாரு தெரியல அவங்களால கூட படிப்பு இருக்காது எண்ணங்கள் பிரியமான தேவஜானமே பேதைகளைக் கொண்டு ஞானிகளை விற்கப்படுத்துகிற பேர் என்பதை தேவசமுத்திரம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஒரு துணிந்தது வாசிக்கலாம் அப்போ முதலமைச்சர் மனைவி அறிய கரையத்திலே ஒருவங்க வஞ்சித்து வைத்து ஒருவங்க கொண்டு வந்து அப்போசிலே பார்த்து வைத்தான் அவனி நோக்கி அனினியாவை நிலத்தின் கிரயத்தில் ஒருவங்க வஞ்சித்து வைத்து சாத்தான் உன் எரிய நிரப்பியது பூதாசுடைய இருதயத்தை தூண்டினான் என்று சொல்லுவதை சொல்லுகின்றது எங்கே சப்பூரா அமினியாவின் உடைய இரு சாத்தான் நிரப்பி விட்டான் என்று சொல்லுகிறது பெற்றிருந்த தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானுக்கு இடம் கொடுத்தவுடனே பரிசுத்தான் விழுந்து விடுகிறார் இறுதியத்தை நிரப்பி விடுகிறான் சாத்தானுடைய இறுதியத்தை நிரப்பிறத இவளை வித்த கூட கேட்கல அதுக்கு முன்பி அவர் சொல்லுகிறார் ஒரு நிலச்சிருப்பார்கள் யாரும் பக்கத்து விட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க போல போயிட்டு இருந்தாலும் இவருக்கு எப்படி தனி மதி செலவு எண்ணுகின்றீர்கள் பெரியமான சரகுள்ள பறவைகளை அதை கொண்டு செல்லு கொண்டாவியானவர் அதை சொல்லுவா இருந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிவித்துக் கொள்கிறேன் நடந்தது என்ன வாசிக்கலாம் அங்கு விருக்க முன்னே உன்னுடைய இருக்கவில்லையா வித்த பிறகு அதன் கிளையை உன் உன் இருதத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது பாதியை வைத்துவிட்டு பாதியை கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்தானுமாய் பொய் சொன்னது என்ன வாசிக்கலாம் போய் சொன்னா என்ற பாவ அறிக்கையை குறித்து வெளியே என்ன பேசிடுறாங்க தெரியுமா மனுஷனிடத்தில் பேசிடுறாங்க தேவனுடைய மனுஷனிடத்தில் தேவன் வாசமாக இருக்கிறார் அங்கே போய் தான் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும் அங்கேதான் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் அதான் அங்கீகரிக்கப்படும் தேவன் கொடுக்கிற காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை நினைக்கிறாங்க போஸ்ட் ஆபீஸ் பேர் போட்டால் கழிச்சு மாதம் எழுதி பணத்தை அல்ல படிச்சேரி புத்தி நினைவு சரி கடிதம் அந்த பிள்ளைதான் கடிதம் எழுதி கொடுக்கறது ரெண்டையும் சேர்த்து பணத்தையும் கொண்டு வச்சு இந்த அம்மா அங்க போட்டாங்க தெரியுமா தவால் பட்டி போடுற அந்த தோரத்துல போட்டு வந்தாச்சு இதுக்கு தெரியாது மணியாளர் எங்க இருப்பன்னு தெரியாது கடிதம் கடிதம் போடுறதுலதான் போட சொன்னாங்க போட்டாச்சு அங்க பணம் கிடைக்கல மறுபடியும் கடிதம் எழுதுனா அம்மா எனக்கு பணம் வந்து சேரலன்னு சொல்லிட்டு ரெண்டாவது மாதம் ரெண்டாவது மாசம் மடங்கி போய் கொடுத்தாச்சு திரும்ப கடிதம் வந்த உடனே இந்த பிள்ளைக்கு ஒரு உணர்வு அக்கா அக்கா அந்த பணத்தை கொண்டு எங்க கொடுத்தீங்க எப்படி அனுப்புறீங்க பங்கச்சி அதை மணியாளர் கடிதம் வந்தாலே கடித்தோட சேர்த்து கட்டி அந்த ஹோட்டையில போட்டாட சங்கடமே அது வேற ஆள் எடுத்துட்டு போயிடுவான் போட்டது போஸ்ட் ஆபீஸ் கூட தான் டிபார்ட்மெண்ட் மாறி போச்சிருக்கு எல்லாரும் ஊழியர்கோடு ஐக்கியம் இல்லாத கொடுக்கிற காணிக்க எங்க செல்லாதோச்சங்க செல்லாது அறிவித்துக் கொண்டிருந்தோம் அவன் காலேஜ் கட்டலாம் மடம் கட்டலாம் சக்கரம் கட்டலாம் அவனுக்கு பணம் சேர்ப்பதற்காக குடும்பத்தில் சொத்து சேர்ப்பதற்காக செலவு செய்து கொண்டிருப்பானே தவிர பயன்படுத்தப்படுதல் என்பதும் அதனால் பிரியமான தேவ ஜானமே அநிலி அவங்க போய் அப்புறம் செப்பிரால் இன்றாது வருகை மாவன் அணினியா கொண்டு அடக்கம் கொண்டு போயாச்சு மரித்தோரை ஈர்ப்பிப்பதற்குரிய அதிகாரம் வல்லமையும் பெதிர்கொண்டு மன்னித்து தேவன் சொன்னால் மாத்திரம் மன்னிப்பார்கள் எவ்வளவு பாவனை மன்னிக்கிறீர்களோ அதேவர்களுக்கு மன்னிக்கப்படும் பாவ மன்னோ அதை இருக்கும் என்று கட்டளை கொடுத்தார் இந்த அணினியாவுடைய பாவத்தை அறிந்தும் தவறு செய்து விட்டார் அடுத்தபடியாக சில மணி நேரம் கழித்து நடந்தது இன்னதென்று அறியாதபடி கணவன் அறிந்து அடக்கம் பண்ணது கூட அவளுக்கு சொல்லப்படவில்லை அதனால மறுபடியும் தீமை வந்து வந்தவுடன் அவர் கேட்கிறார் வாசிக்கலாம் அதோடு அந்த ஒரு வார்த்தை நிறுத்திருக்க மாட்டேன் வந்து கொடுத்துட்டாங்க ஜபிச்சிருப்பீங்க இல்லையா ஆனால் அவ்வளவு தாயத்தை அப்படின்னு சொல்ற அழகா நாசுகா பேசினாங்க அவர் என்ன சொன்னார் வாசிங்க கருத்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன இன்னொரு புருஷனே அடக்கம் என்னுடைய கால்கள் வாசியில் வந்திருக்கின்றது உன்னை வெளியே கொண்டு போல என்றால் உடனே பாலத்தில் வந்து எப்படி நினைக்கலாம் எப்படி வாழலாம் என்பதில் கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவ உபதேசத்தின்படி வாழ்கின்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை அதை மாற்றி வைப்பதற்கு சாத்தான் எல்லாரிடத்திலும் போராடுகிற காலமாக இருக்கின்றபடியால் மனிதனரை கட்டப்பட வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை உங்கள் ஒத்திரை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் பொருளாசி என்கிற விக்கிரகாரில் இருக்கின்றதே அது உலக மனைவி மூடி வந்து கொண்டிருக்கின்றது அதனால் திருச்செமே பணியில் மிக தெளிவுடைய இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றனர் விவசாயம் ஐம்பத்தி ஏழாம் மணி ஆலோசனை நான் அவர்கள் பொருளாதையம் அக்கிரமத்தின் கடும் கோபமாகி அவளை அடித்தேன் நான் மறைந்து கடும்போபமாக இருந்தேன் மக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கின்றது பேரடி பிரமாணங்களை மீறி ஓய்வு நாளிலும் பண்ண வேண்டும் ஓய்வு நாளிலும் சரக்குகளை வேண்டும் பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஓய்வு நாட்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்த நான் அவர்கள் பொருளாதை இன்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் அவளை அடித்தேன் நான் மறைந்த கடும்போபமாக இருந்தேன் தங்கள் மனம் போக போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்கள் என்று சொல்லிய சிறையில் மக்களை குறித்த தேவஜன் பொருளாதையிலேயே மிதந்து மலர்ந்து கொண்டிருக்கின்றபடியால் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் நமக்கு தந்திருக்கிறது எதுவோ அதை மாத்திரம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் ஒன்றிய மூத்த ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் சில வசன்களை வாசிக்கின்ற பொழுது அப்போ சாய் பரிசுத்த போல் திமுக நிறுவனம் எழுதும் போது மிக தெளிவாக எழுதியிருக்கிற மன்திய மிகுந்த ஆதாயம் போதும் என்கிற மனது தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் உலகத்திலே ஒன்று உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை என்பது நிச்சயம் போதும் என்று உண்ணவும் உடுக்கும் இருந்தால் அது போதும் என்று இருக்க கிடவும் என்று சொல்லி இங்கே பரிசுத்த பவுல் மிக தெளிவாக எழுதுகின்றார் அடுத்த வருஷம் கூட ஐஸ்வர்யமான விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணையிலும் அழிவிலும் அமிர்தேடும் சேதம் உள்ள பலவித இச்சைகளினால் விழுகிறார்கள் பனாச எல்லா தீமைக்கு வேற இருக்கிறது சிலரைத்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவண்ட மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சார்ந்த குணத்தை அடையும்படி நாடு மாறிடுவான் ஐஸ்வர் விரும்புகின்ற பொழுது அந்த ஐஸ்வர்யம் கிடைக்காமல் போகும் பொழுது அச்சரங்கள் எரிச்சல்கள் கோபங்கள் வைராக்கியங்கள் பிடிவாதங்கள் ஆரம்பிக்கின்றது ஆகையினால் நீயோ தேவனுடைய மனுஷனே இவர்களை விட்டு ஓடி நீதியின் தேவபக்தியின் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்தகுணத்தையும் அடையும்படி நாடு பனாசு இல்லா தீமக்கு நேராக இருக்கிறது சிலரதை இச்சித்து விசுவாசத்தை வலிவி அநேக வேத விளோ உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமான தேவ ஜனமே ஆழ்க்கு மிக தெளிவுடையவர்களாக உண்ணவு ஒடுக்கம் இருந்தால் போதும் என்றிருங்கள் அதுவே தேவனுடைய பார்வையில வெளியேறப்பெற்றது உலகத்தில் எவ்வளவு கோடி செல்லும் இருந்தாலும் சொத்துல கிடக்கும் வங்கியில் இருக்கும் அல்லது வீட்டில் இருக்கும் இருக்கும் சாப்பிட முடியாது அந்த பணத்தை கொண்டு உடுத்து வைக்க முடியாது அதனால உண்ணவும் ஒடுக்கம் இருந்தால் போதும் என்றிருங்கள் அதுவே தேவனுடைய பார்வையில விலையேறப்பெற்றதாக இருக்கின்றது கருத்தர் நம்மை ஐஸ்வர்யமான விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் மனுஷர்களை கேட்டிலும் கழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடு சேதுகளிலும் விழுவார்கள் என்று எழுதியிருக்கிறபடியால் பொருளாசி ஆகி விக்கிற ஆராதனைக்கு ஒருவரை விட கொடுத்து விடாதபடி அது எந்த உருவத்திலே யார் மூலமாக ஆலோசனை வந்தாலும் பிற மக்களவை ஏற்றுக்கொள்ளாதபடி என கொடுத்திருக்கிற வேலை போதும் கொடுத்திருக்கிற வருமானம் போதும் கொடுத்திருக்கிற வாழ்வு போதும் என்று எண்ணி இனி வரக்கூடிய வாழ்வுக்கு நம் ஆயத்தமாக வேண்டும் என்று அவை அனைவரும் திருமணம் பெற்றுகின்றார் மூன்றாம் அதிகாரி ஐந்து ஆறு வசனங்களிலே வருஷத்து போது குளவசி சபையாரு கருதும் பொழுது ஆகியால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் புரட்சி விக்கிரகார பொருளாதாரியவைகளை பூமியில் உண்டு மணி அமைவுகளை அழித்து போடுங்கள் இவைகளின் பொருடே கீழ்ப்படியாமன் பிள்ளைகமே தேவ கோபாக்கியனை வரும் என்று சொல்லி இறைவாக்கு சொல்லுகின்றது புரியமான தேவ ஜனமே உலகமெல்லாம் கோவாக்கியனைக்குள்ளாகிக் கொண்டிருக்கிற காலத்திலே உலகத்தை விட்டு வேறு பிரிந்து நம்முடைய மனதிலே இப்படிப்பட்ட தீமையான உணர்வுகள் உருவாகிவிடாதபடி மனம் எப்பொழுதும் கிறிஸ்து காக்கப்பட வேண்டும் என்று ஆவியான பரிசோதனைகின்றார் வாசிக்கின்ற பொழுது பாவி சொலுகிறார் தீமையான உணர்வுகளின் உள்ளத்தில் வராத வாதி அறை கட்டப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டுமா தேவருடைய வார்த்தைகளை பதித்து வைத்துக் கொண்டிருந்தால் மனதிலிருந்து அதை வெளியாகிக் கொண்டே இருக்கும் மனதில் இருயத்தின் அறைவுதான் வாய் பேசும் என்று சொல்வார்கள் இதுவே வேத வாக்கியத்தினால் நிறைந்திருக்கின்ற பொழுது அதையே பேச வேண்டும் அதையே சிந்திக்க வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு வர முடியும் என்று திலைவாசிக்கிற எபிஎஸ் ஆர்ராமதிகாரம் பதினாலாவது பகுதி சொல்லும் பொழுது மனதின் அறை எப்படி கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்வதை வாசிக்கலாம் சத்தியம் என்றும் கட்சியும் அறையிலே கட்டினவர்களும் நீதி என்னும்வசத்தை தரித்தவர்களும் இப்படிப்பட்ட சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசு போல எழுதுகிறார் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாக இருங்கள் எப்படி உடுத்தியிருக்கிற வஸ்திரங்கள் வழியை போகாமல் இருப்பதற்கு பெல்ட்கள் கட்டுகிறது போல நம்முடைய ஆத்தும நாம் இழந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போகாமல் இருப்பதற்கு சத்தியம் என்னும் கட்சியை அறையிலே கட்டியிருக்க வேண்டும் மனம் எப்பொழுதும் உறுதியாக இருப்பது தேவனை விட்டு விலகிவிடாது இருப்பதற்கு விட்டு ஒது இருப்பதற்கு சத்தியமனம் கட்சி அறையிலே கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சிறு வேதம் சொல்லுகிற சாத்தானமே சுதரடிப்பதற்கு விட்டு விலக செய்வதற்கு இப்படிப்பட்ட தீய உணர்வு பெரிய பெரிய போராட்டங்கள் நமக்கு தருகிறதில்லை சின்ன உணர்வுகள் நமக்குள்ளே இருந்தே அந்த உணர்வுகளை உண்டாக்கி உண்டாக்கி அதை சிந்தித்து சிந்தித்து பின்னர் தூரமாக போகக்கூடிய ஆலயத்துக்கு வருவதற்கு மனம் ஆண்டவரிடத்தில் உற்சாகமாக இருக்காதபடி பிரசனம் கேட்காதபடி பாடாதபடி தெரிவிக்காதபடி சாட்சி கொடுக்காதபடி இப்படி கடந்து கடந்து போய் ஆண்டபடி பிள்ளைகளை விட்டுவதில் ஒரு நாளைக்கு சாஸ்திரம் கையாள்களாக கடந்து போய்விடுகிறார்கள் அப்படி இல்லாதிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆகிய நாகும் தெற்கு தரிசனத்தை பொழுது ரெண்டாவது அதிகாரம் முதலாவது சிலத்தில் இப்படி நாம் வாசுகின்றோம் சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கட்டியாய் கட்டிக்கொள் அவன் மிகவும் சிறப்படுத்த தரிசிக்கொண்டு ஆண்டுகிறார் சிதறடிக்கிறவன் இறைவனை விட்டு மனு மக்களை பிரிக்கக்கூடியவன் வேலையின் தோட்டத்திலே பிரித்து விட்டவன் இன்றைக்கு தேவனுடைய திருச்செமையை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் உலகம் முழுவதும் சாத்தானுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த காலத்திலே யோபும் அவருடைய பிள்ளைகள் மாத்திரம் தேவ சமூகத்தில் ஆண்டவர்களுக்கு வருகிறேன் மேல் கவனம் அப்படின்னா உலகத்தில் வேறு யாருமே கடவுளுக்கு ஆராதனை செய்கிற மக்கள் அன்றைக்கு இல்லை இஸ்ரேல் மக்களால் எய்பில் அடிமைத்தனத்தில் இருந்த காலமாக இருக்க முடியும் என்று எண்ணுகின்றேன் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் யோகும் அவருடைய பிள்ளைகளும் கடவுளுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த காலத்தில் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆராதனை செலவுகள் உருவாடினால் மறுபடியும் சிலரடைக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணி கட்டியாய் கட்டிக்கொள் நலனை மிகவும் சிறப்படுத்தவர்களே அரணை காத்துக்கொள் திருச்செவியின் ஐக்கியத்தை காத்துக்கொள் புதுவிட்டு வெளியே செல்வதற்கு சென்றால் உனக்கு பாதுகாப்பு இல்லை உனக்காக ஜெயிப்பதற்கு ஆட்கள் உனக்கு ஆலோசனை தருவதற்கு ஆட்கள் இல்லை ஆகினால் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு உடைய ஆத்மாவுக்கு வருகின்ற ஆலோசனை எப்படி எப்படி வருகிறது எங்கிருந்தெல்லாம் வருகிறது பார்வையின் மூலமாக சிந்தனையின் மூலமாக கேள்வியின் மூலமாக பேச்சியின் மூலமாக வருகிறவர்களெல்லாம் காவல் பண்ணு ஆத்மா தீட்டுப்படாதபடி காத்துக்கொள் அறையை கட்டி ஆகி கட்டி கட்டப்படட்டும் எழுதியிருக்கிறார் நம்முடைய வைத்திருக்கிறார் ஆவியை உள்ளத்தில் தந்திருப்பதனால் நமக்கு என்ன வந்திருக்கிறது தெரியுமா அப்படி பிரமாணம் இல்லாமயே நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்கிறதாம் அதை தியானித்து தியானித்து நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தவியான எவ்வளவு எட்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசங்களிலே பிடிவாசிக்கலாம் அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைத்திருக்கவில்லையே நான் அவரை புறக்கணித்தேன் என்று கருத்து சொல்கிறார் அந்த நாட்களுக்கு பின்பு நான் இசை மேல் புத்தரோடு செய்யும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணுகள் என்னுடைய மனதில் வைத்து அவருடைய இருதயத்தில் அவர்களை எழுதுவேன் நான் அவருடைய தேவனாயிருப்பேன் அவர்களுடைய ஜனமாக இருப்பாள் என்று சொல்லி பரிசுத்தாவிய சொல்கிறேன் எஸ்ஐ கேள் தீர்க்க தரிசி சொல்லும் பொழுது முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் பிடிவாசிக்கலாம் எஸ்ஐ கேள் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் உங்களுக்கு நவமான இறுதி கொடுத்து உங்கள் உள்ளத்திலேயே புதிதான ஆவியை கட்டிட்டு நல்லா இறுதி மாமசத்திருந்து எடுத்து போட்டு சதியான இறுதி கொடுப்பேன் உங்கள் உள்ளத்திலேயே என் ஆவிய வைத்து நடக்கவும் உங்களுடைய உள்ளத்திலேயே என் ஆவிய வைத்து உங்களை நடக்கவும் நியாயங்களை கைகொள்ளவும் அவர்களின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது இஸ்ரேல் மக்களுடைய உள்ளியானது இல்லாதபடியினாலே கற்பனைகளோ கைகொள்ள முடியாதபடி விழுந்து போய்விட்டார்கள் நமக்கோ இரு கட்டையிட்டு அப்படி இருத்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஏவுதலையும் உணர்வுகளையும் தந்து கொண்டிருக்கின்ற பொழுது சாத்தாரணி இருதயங்களை தூண்டிவிடுவதற்கு இடம் கொடுக்காதபடி மனதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிரண்டு வாசிக்கின்ற பொழுது உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகும் இருங்கள் என்று சொல்லியறைவனாகி ஆண்டவர் கற்றுத்தந்திருக்கிறார் வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் விளக்குகள் எரிகிறதாகவும் எப்பொழுதும் மனவாளர் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் கற்றுத்தருகின்றபடி நான் வாழ்க்கையில் ஏழு ஆண்டு காலம் வாழ்ந்து யேசு கிறிஸ்து வருகையின் கடைசி மணி நேரத்திலும் கடந்து வந்திருக்கிற நம்முடைய உளங்களை சாத்தான் வேறு பக்கம் இருக்க வேண்டும் என்று அவியானவர் கூறுகிறார் என்பதை உலகத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அதிகாரம் பண்டாவது சிலத்தை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய மனம் புதிதாகி புதிதாகி நம் மறுரூபமாகிக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த சொல்லியை பரிசுத்த போல் எழுதுவதை வாசிக்கலாம் தெரியாமல் பகத்தெரியத்தக்கதாக மனம் புதிதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக சொல்லி பரிசுத்த போல் எழுதுகின்றன கிறிஸ்டியானிட்டி மறுரூபத்தை விரும்பவில்லை இந்த ரூபம் அப்படியே இருக்கட்டும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லுகின்றது கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பதை பகத்தறியத்தக்கதாக ஒரு மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள் புதிதாகி புதிதாகி அப்படி மறு கொண்டே இருக்கின்ற மக்கள் ஒரு நாள் கடை சேர்க்காலம் போது சரீரமும் மர்வமாக சொல்லி பரிசுத் தவ நமக்கு படிப்பிக்க ரெண்டு குறந்தீர் மூன்றாவது அதிாரம் பதினெட்டாமல் நீ வாசிப்போம் கத்திமையை கண்ணாடியிலே காண்கிறது நாம எல்லாரும் திறந்த முகமாய் கருத்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காணுறது போல கண்டு கருத்தரால் ஆவியாக இருக்கிற கருத்தரால் மகிமை மேல் மகிமையடைந்து மறுபடுகிறோம் என்று செலி வருஷத்தை போதும் மறுபட்டுக் கொண்டே இருக்கிறோம் உணர்வு நமக்கு வந்து கொண்டே இருக்கிறோம் எல்லாரும் ஆச்சரிய உலகத்தை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டீங்களே உலகத்துவங்களுக்கு ஒட்டு வரவும் இல்லாமல் போயிட்டதை என்ன இப்படி என்று கடவுளை பார்க்க முடியாதது உபதேசமா இருந்த தூய ஒளி நமக்குள்ளே பிரவேசித்து பாவ மூடலை மாற்றி விட்டு இப்படி நம்ம திறந்த முகமாய் கருத்தனுடைய மகிமையை கண்ணாடியிலே காணுகிறது போல கண்டு பாவியாயிருக்கிற கருத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமடைந்து மறுபடுகிறோம் மர்வமடைந்து எல்லா அசைச்சைகளையும் ஆபாசங்களையும் அறுவறுப்புகளையும் பொருளாசிகளையும் மறுத்து விரைவந்து மாத்திரம் போதும் என்று சொல்லி நம்முடைய உள்ளமில்லாமல் மர்வமடைந்து கொண்டிருக்கின்றது சரீரம் சீக்கிரமாக மர்வம் அடையப் போகின்றது உயிரோடையே பரவவுத்துச் செல்வதற்கு ஒரு ஊட்ட மக்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது அது கிறிஸ்தோ யாருமே அது அறிந்து கொள்ள மாட்டாலும் ஒத்துக்கொள்ள மாட்டால் செத்த பிறகு பர்லவும் சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் வேதம் சொல்லுங்கிறது நாம் எல்லாரும் நெற்றில் அடைவதில் வாசிக்கலாம் ஒன்று கூறிய பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தொன்னு வசனங்கள் ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நித்திரை அடைவதில்லை நாம எல்லாரும் நித்திரை அடைவதில்லை கடைசிய காலம் துணிக்கும் போது கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் துணிக்கும் அப்பொழுது மருத்துவர் அழிவில்லாதவளா இழந்திருப்பார்கள் துணிக்கும் அப்பொழுது மருத்துவர்கள் அழிவில்லாகப்படுவோம் நாமும் மறுபமாக்கப்படுவோம் ஒரு உதமான அனுபவத்திற்கு அறிந்திருக்கின்றபடியே எப்பொழுது மாற்றம் அடைந்து பல்லவத்து போகப் போகின்ற ஒரு ரே நித்திரடை விட்டு பிரிந்து கடைசி காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பு நாம் எல்லாரும் என்று வேத வாக்கியம் சொல்லிகொண்டபடி அந்த வேலையை அதிசீகரமாக வந்து கொண்டிருக்கிறார் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது மறுபடியும் வாசித்து நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு மனதின் போது உங்களுக்கு அளிக்கப்படும் போது உங்களுக்கு அழிக்கப்படும் போது இந்த சரீரமில்லான் போலவே மாறப்போகின்றது இப்பொழுது அவருக்கு உப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று அந்த கால நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது சாத்தான் சுதரடிக்கிறவன் சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய மனதில் தப்பிதமான இடங்களுக்கு நேராக திருப்புவதற்கு அதற்கு நம்முடைய பார்வைகளும் நம்முடைய கேள்விகளும் அதற்கு உடந்தி ஆகிவிடாதவர்களாக இருங்கள் மனதிலே கட்டிக் கொண்டிருங்கள் ஏசு வெளிப்படும் போது உங்களுக்கு அழிக்கப்படும் என்று அவையினார் எறமக்கள் ஆகிற உள்ளங்களும் இரவினோடு இணைந்து கொண்டே இருக்கின்றது அதுக்கு மாறான உணர்வு பார்வையினாலே சிந்தனையினாலே கேட்கிறதுனாலே உங்களுடைய அப்படிப்பட்ட தீய உணர்வுகள் ஏற்பட்டாலும் உடனே அவை அறிக்கை செய்து விட்டு விட்டு ஒன்றாக கட்டப்பட்டு அந்த மறுபது நாளுக்காக காத்துக் கொண்டிருப்போம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை மறுபடியும் நாம் எல்லாருக்கும் திரும்பிக்கலாம்